உங்களால் உண்டாகக்கூடிய கட்டிகள் அதாவது ஆலமரத்து இலைகளை எடுத்து விலக்கண்ணெயிட்டு வதக்கி அதை அந்த கட்டிகளின் மேல் வைத்து கட்டி வைத்து வந்தால் கட்டி வெகு விரைவில் உடைந்து பொண்ணும் ஆறிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்